இதை யாராவது ஒரு ஆட்கள் கேட்கிறான இதுக்கு மருதல்லையா சமநிலையத்தை கழுவேற்றியது ஏன் சமநிலைய கழுவேற்றியது ஏன் யாரு ஞான சம்பந்த எடுத்து எழுத்தா தெரியும் அது கேட்கறீங்களே இதை என்னாலும் கேட்டானா எவனாவது கேட்டானா கடவுளுக்குள் கேட்டவன் ஐயா நாவும் கருத்துல அந்த சமநிலை செஞ்சது படுவான் தப்பு தப்பு தான் ஐயா நாங்க அதையும் சொல்றோம் ஆனா இவர் இருந்த போது ஏன் கழிவாங்க கேள்விக்கு என்ன பதில் சொல்றோம் தெரியுத அத கேக்குற தவிர மங்கலத்தில் ஒன்பது வயசு சேந்தமங்க நாமக்கல் பக்கத்தில் இருக்கு எட்டு வயசு அறுபது அறுபத்தஞ்சுக்கு முன்னாள் தந்தையார் அழைச்சிட்டு போவாங்க அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புட்டம் போனா எனக்கு ஒண்ணு தெரியாது அப்ப வாரியார் தலைவர் எல்லாரையும் அழைச்சிருக்கிறாங்க சேந்தமங்கலத்துக்கு நீங்க வரதரஞ்ச பிள்ளை என்ன தவிர வரதஞ்ச பிள்ளை ரொம்ப அருமையா படிச்சவர் லாலாபேட்டில் ஒரு முச்சாம் பிள்ளைன்றது பள்ளிக்கு சென்று படித்ததும் ஆனால் அருமையா பேசுவாங்க இப்படி எல்லாரையும் பண்டிதா எல்லாரும் அழைச்சிருக்காங்க அழைச்சுட்டா அந்த முதல் நாள் ஒரு சீட்டு கொடுக்குறான் யாரு அப்பதான் தீக்காவே தொடங்குனது எல்லாம் ஒன்னா இருந்தது இன்னமும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த சின்ன இதுவில் நிலத்துல ஒரு பதினைஞ்சு கேள்வி அருமையான ஒரு கேள்வி அன்பே சிவன் என்பதை ஒப்புக்கொள்கிறீரா அங்கனம் ஆயின் சிவன் பிள்ளைக்கறி கேட்டது ஒரு கேள்வி பார்ப்பான் கிராந்தனை அர்ச்சிக்கில் ஊர்கொண்ட நகருக்கு கேடுமாம் என்று உங்கள் திருமூல திருமந்தலம் சொல்ல இன்று கோயில் பார்ப்பனர் அர்ச்சிப்பது ஏன் ஒரு சொல் கூட மாறி இருக்காது நீங்க அப்படியே இருக்கும் ஏன்னா அப்ப போனது அப்படியே இருக்கு அது இது ஒரு கேள்வி தமிழர்கள் வந்து தமிழர்களை வந்து அத்தனை பேரையும் கல்வி ஏற்றது ஞான சமுதர் கல்வி ஏற்றி எல்லாம் அந்த வினாவில இந்த ஒரு கேள்வி நீங்க கேட்கிறீங்களா யார அவங்களா போய் தமிழர்ல நாமக்கரசர் எந்த தவறும் செய்யாது இருக்க வயிற்று வழியினால் சென்றவரை இந்த நான்கு விதத்தில் அவர் கொலை செய்ய வேண்டும் என்றே கருதி இல்லை அது ஏன் என்று கேட்டீங்கள கேட்க மாட்டான் சமயம் ஒடியும் இப்ப சொல்றது கூட ஏதும் ஒடியணும் இதுவும் இதுதான் ஒடியணும் மற்றதெல்லாம் ஒளிஞ்சு நினைச்சதில்லை அவ்வளவு கஷ்டமா இருக்கு அங்க போறீங்க உட்காந்து சாப்பிடுறீங்க முருகா முருகா இவர் என்ன சீதார் அதனால அவர்கள் வந்த பொழுது பாண்டி நாட்டுல இருந்து தூதூர் வந்த போது இவர் ஒண்ணு கலக்கல என்ன யாரோ அவரை என்ன பண்றார் கோயிலுக்கு போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க என்ன அருமைப்பாடு போய் மீண்டும் வர்றாங்களா தோழி மங்கன் எப்பொழுது பாடப்பட்டதுன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க திருவரை காட்டில் பாடப்பட்டதுன்னு சொன்னா நாங்க சுழிச்சுடுவோம் அதான் எல்லாருக்கும் தெரியுமே திருமறை காட்டில் எங்கு எப்பொழுது பாட பெற்றது செய்கிளார் சொல்லி இருக்காரு அந்த காலத்துல இறைவன் திருமுன்னில பாடுனதெல்லாம் ஊர் பேர் போட்டாங்க மற்ற பொது போட்டாங்க அவ்வளவு அவங்களால முடிஞ்சது ஆனா சேக்கிளார் வரலாறு இருக்கும்போது பொதுன்னு ஏன் போடணும் வேண்டுமது இல்லையாப்பா வேண்டுமது இல்லையே அவங்க அப்படி விளைச்சுட்டாங்க இறைவன் திருமுன்னில பாடுனதை அது திருப்ப இங்க இல்லையா அதுன்னு போட்டாங்க இது மாதிரி இருக்கிறத பொதுன்னு போட்டு அப்படி அப்படியே பதிச்சுட்டாங்க பாடையை பதிச்சுடலாம் அதெல்லாம் மீண்டும் திருந்தணும் திருந்தணும் திருத்தப்படணும் ஏன் பொது இந்த பாடியதுன்னு சொல்லலாமேப்பா அதனால் கோவிலுக்கு சென்று ரெண்டு பேரும் வர்றாங்களாம் வந்து அந்த கோபுரத்தினுடைய அடைய அப்படி இருந்துகிட்டு அரியேன் அரியேன் அப்படின்றிருக்கார் என்ன இவர் உடனே உங்க கூட பார்க்க யாரு என்றுதான் கேட்கல எவ்வளவு நாகரிகம் தெரியுமா யார் ஞான சம்பந்தரோ அவரே சொல்றாரு மாதிரி வந்தார்கள் நான் அடியன் வருகிறேன்னு சொன்னேன் இந்த வந்தார்கள் என்று சொல்லும் போது ஒன்னும் மனசுல இல்ல ஞான ரெண்டு பேருக்கு போட்டோயும் எங்க சைக்கிள காட்டணும் ஞான சம்பந்தர் பிறகு அடியேன் போகலாம்னு சொல்லும் இவர் முகத்த வர இல்ல தாங்கள் வேண்டாம் அடியேன் போறேன் இல்ல வேண்டாம் அடியேன் போறேன் எங்க கோபுரத்துக்கீட வழிப்பா அடியேன்னு அடியேன்னு உடன் வரையும் வேண்டாங்க நீங்க போக வேணாம் உடன் வர சரியானபடி இல்லையே என்ன அப்படின்னு சொல்லி நாளும் கோலெல்லாம் சரியாவில் அப்பொழுது பாடியதுதான் வேறு தோழி பங்கன் உண்மையா நீங்க இடங்குறி வழக்குனா இது எப்பொழுது பாடியது எங்கே பாடியது என்றால்வா சமுதலால் இது குளச்சிறையாராலும் மங்கே கரசையாரும் அழைக்கப்பட்ட ஞானசம்பந்தர் திருநாபக்கரத்துடன் திருக்கோவில் சென்று வழிபாடாற்றி அந்த கோபுரத்தில் முன்னாலே நிற்க அப்பொழுது தாம் பாண்டி செல்வதாக கூற இல்லை அடியேன் சொல்ல வேண்டாம் என்று சொல்ல உடன் வருகிறேன் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்ல நாளும் கோலும் சரியில்லை என்று சொல்ல அப்பொழுது அருடையது என்று எழுதினால்தான் உண்மையான இடம் கூறி வழக்கு ஏன் சேர்க்கல அப்படி சொல்றா எங்க பாண்ணது அருமையா அத போய் இனிமே பொதுன்னு போட வேண்டிய அவசியம் பொது வேண்டாம் எனவே இப்படியெல்லாம் பதிப்பு வரணும்ங்கிறேன் மீண்டும் திருமலை பதிப்பு வரணும்னா இப்படி எல்லாம் வரணும் நல்லது மிக நல்லது எனவே அப்படி சொன்ன போதுதான் ஏன் இவர் வேண்டாங்கிறார் அப்படின்னு கேட்டா உடனே பலகீனம் அல்ல பலகீனம் அல்ல அழைக்கப்பட்டது தம்மை இரண்டாவது அவர்களால் ரொம்ப துன்புறுத்தப்பட்டவர் நம்முடைய நாவுக்கரசர் ஏதேன்னு அவங்க செய்தாங்கன்னா பாருங்க போர் போன உடனே நெருப்பு வச்சுட்டான் அப்படி வந்திருக்கு அதனால் மீண்டும் இந்த திருவுள்ள இந்த உடம்புக்கு அந்த மாதிரி ஒரு தீங்களா நேர வேண்டாமே என்று கருதியதான் அன்பினால்தான் ஞான சம்பந்த தான் போறார் இவர் என்ன நம்மை இவ்வளவு தூரம் படுத்தியதெல்லாம் ஏதோ திருவிருளால் நம்ம நீக்கிட்டோம் இவர் என்ன இருந்தால் வயதாள சின்னவர் தானே அடியேன் வேண்டாம் என்ன இரண்டு பேரும் ஒருவருக்கொரு மீது வைத்த அன்புதான் அங்க முக்கிய முன்னின்னு வேற ஒன்றும் ரெண்டு பேரும் சமச்சரல இவர் மீது வைத்த அன்பினாலே அடியேன் போறேன் அவர் மீது வைத்த அன்பினாலே இவர் அடியேன் போறார் அருமையா நாவர்தல் வரலாற்றில் கூறக்கூடாது வரலாற்றை தனியாக எனவே இப்பொழுது அவர் என்ன செய்தார் வெயிறு தோழி பங்கன் பாடி ரொம்ப அருமையா சென்றார் அதுக்கு ஒரு விளக்கம் வந்திருக்குது இப்போ வெயிறு தோழி பங்கனே எத்தனை நேரம் பாடணும்னா ஒன்பதோடு ஒன்றோடேடு பதினெட்டோர் ஆடு உடனாய்மையான இருக்கு பாருங்க இதெல்லாம் கூப்பிட்டான் நாற்பது வந்து இருக்கு நாற்பது நேரம் படிக்கணும் ஐயோ ஐயோ இனி திருமுறையை கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை வழியில போறதெல்லாம் கரிசல்ல ஆரம்பிச்சிருக்கு நாற்பது தடம் நீ நாற்பது படின்னு சொல்லு அதான் ஆசீர்வதி ஆனா அதுல சொல்லப்பட்டது நாற்பது கூட்டாது நீ நாற்பது படிக்க சொல்லு அந்த ஒன்பதோடு ஒன்றோடு பதினெட்டோர் ஆடும் உடனாயங்கிறதுக்கு நீ சொல்ற கூட்டுத் தொகை இல்ல அத கணக்கு இது வேற எப்போ இப்ப அண்மையில கேள்விப்பட்டேன் தலையில தான் எடுத்துக்கணும் ஆகவே ஒரு சமீத்துல நல்லா படிக்கப்பான்னு சொல்லி ஒரு சமதத்துல வேணாண்டா சொன்ன ஆமா ஆமா தொட்டு நான் வாங்குறத விட அல்லவா எலி வளமா போட்டுமா இடமா போட்டுமா அல்லவா உளுந்து புடுங்காம போட்டும் எனவே இப்ப தள வளரும் பாடி இருவரும் போட்டி செய்தார் ஆஹ் எங்க எங்க விட்டுட்டோம் திருவாய்மூர் நெழுவிய சிவனார்தம்மை பாடு சொற்பதிகம் தன்னால் பரவிய பதில் வைகி இல்லையா அதெல்லாம் தாண்டி தாங்க நன்னிலை கண்ணி நாட்டு நல்வினை பயத்தால் கேட்டார் அப்பொழுது அமைச்சனாரும் அங்கே யாரும் சேர்ப்புட பழுத்தார் எனும் செந்தடி பணிந்தார் ஒத்தார் உடனே அவர்கள் எல்லாம் வருகிறேன் எனவே மாமரை காட்டில் சென்று இவ்வாறெல்லாம் அந்த விண்ணப்பித்த பிறகு இன்னும் கூட தாண்டிட்டாங்க ஆமா இவர் புறப்பட புறப்படுகிறார் எது அறுநூத்தி பதினஞ்சுல அப்படி புறப்படும் போதுதான் அவர் என்ன சொன்னார் அரசு அருளை செய்கின்றார் பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை உரை செய்து உலர் உரை செய்வது உளது உருகோல் தானம் தீய எடுந்தருட உடன்படுவது என்னாது உண்ணாது என்ன பரசுவது நம்பெருமான் கடல்கள் என்றால் பழுதனையாதன பகர்ந்து பரமரச செய்ய விரிசை மலத்தால் போற்றி வேயிறு தோழியை எடுத்து உளம்பின வேயு தோழி சொன்னார் இங்க ஒரு கருத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மன்னிக்கணும் அப்ப நாளும் கோலும் சரியில்லை என்று யார் சொல்ற நாவுக்கரசர் சொல்ற வேயிறு தோழிப்புங்கிறது என்ன சொல்ற இவை எல்லாம் ஆதரவு நல்ல நல்லங்கிறது அப்படியான ஞான சம்பந்தர் அஞ்சாதவர் நாவுக்கரசர் அஞ்சு போர் எந்த கருதி கூடாது கருதி இப்படி திருப்பின அப்படி அப்படி திருப்ப ஆராய்ச்சி பண்ண ஐயா அப்பர் நாலும் கோலும் கண்ட அஞ்சுவா நானா ஞான சம்பந்தம் அஞ்சா அப்படிங்கிறார் என்னை வேறு தோழி பங்கனு பாடினார் அஞ்சுவது யாதொன்றுமில்லை இனி அஞ்சு வருவதும் இல்லைங்கிறது ஒரு பாட்டு முன்னே பாடினது ஏன்னா தனக்கு வருவதை பொறுத்துக் எப்படியோ திருவர்கள் கூட்டி வைத்திருக்குது இது சின்ன குழந்தைங்கிற அந்த ஒரே பதிவு தவிர நாலு கோல் எல்லாம் தூக்கி அஞ்சு இருக்காரு நாலும் கோலும் மட்டுமல்ல இந்த தலைக்கு தலை மாலை அணிந்தது என்ன அதுவா அது அல்ல கடைசியில பாடுகிறாரு பொய் மாய பெருங்கடல எண்ணுகேன் என்று சொல்லிங்கிற பதிகத்துக்கு முன்ன பதியம் என்ன என் நாவுக்கரசர் பாடுனதுல எண்ணுகேன் என்று சொல்லிங்கிறது கடைசியா பண்ணது அதுக்கு முன்னைய பதிகம் என்ன அந்த பெண்பாளாரெல்லாம் வந்து அவர்கிட்ட விளையாடுறாங்க நவமணி காசுகள்லாம் கிடக்குது கிடக்கும் போது ஒரு பாடல் பாட்டிருக்க அந்த மாதிரி பாடல் யாரும் பாடலை புண்ணியங்க அந்த பாட்டு நீங்க அப்படியே திருவி போட்டு பதினெட்டு வயசுல பாடின மாதிரி இருக்கு ஆமா ஆமா ஏன்னா பாடினது எண்பத்தி ஒரு வயசுல ஆனா நீங்க பாட்டை போட்டுக்கணும் பதினெட்டு வயசுல புண்ணியங்காள் பாவங்கால் என்ன என்ன நீங்க பாக்குறீங்களா வந்து பதம் பார்க்க பார்த்தீங்களோ இந்த பக்கம் தலகாட்ட கூடாது தெரியுதுல்ல யார இந்த மாதிரி இருவினைகளை இருவினைகள் நம்மை வந்து அடையும் இருவினைகளுக்கு விடை கொடுத்து பாடிய ஒரே ஒரு பெரியவர் நாவரது அது போல கருவிகளை நோக்க போது என்ன அகக்கருவி புறக்கருவிகளை ஆட்டம் நடக்குதா இங்க எங்கிட்டயா நான் யாருக்கிட்ட இருக்கிறேன் திருவாரூர் பெருமானி அகலாது கொண்டிருக்கிறேன் நீங்களா வந்து செய்யறது வெளியில என்று இருவினைகளையும் என் சுகமே என்ன ஆட்ட போறீங்க வந்து நீங்க அந்த பதியத்த படிச்சீங்க அது மாதிரி யாரும் பாடல அப்படித்தான் அதனால் அவருக்கு இந்த தம்பி சின்னவரா இருக்கார் இவர் போய் எதேன்னு வந்துடக்கூடாதேங்கிற இந்த இவர் வாழ்மைத்த ஒரு அன்பு அவங்க செய்யற ரொம்ப கொடுமை இது ரெண்டும் தனக்கு ஒண்ணும் தீங்கல் நாம் யாருக்கும் குடியல்லோம் கூப்பிடுறது பல்லவ மன்னன் வந்து பேசுறவங்க ஐயா உங்களை வளைச்சிட்டு வர சொன்னாங்க ஜாக்கிரதையா பேசுங்க சார் எங்க மாதிரி அரசு என்ன பண்ணுவான் நமனை அஞ்சோம் அது மட்டும் இல்லப்பா இனி ஒரு நரகமும் இல்லை நரகத்தில் இடர்படும் ஏன் நடலை இல்லோம் இங்க ஒன்னும் துன்பம் இருந்தாதானப்பா ஏமாப்போம் பிணி அறியோம் பணி ஓமல்லோம் இந்த ஒரு பாட்டு பாருங்க அதனால் அவர் அஞ்சினார் அல்லர் தனக்கென அஞ்சினார் அல்லர் தம்பிக்காக அஞ்சினார் ஞான சம்பந்தம் மீது வைத்த பரிவினால் இதெல்லாம் சொன்னாரு தவிர தனக்கு அதான் நாம் போறேங்கிற அதாவது உடன் அதனால் நல்வினை நாளும் கோலும் பற்றி அவருக்கு அச்சம் அவருக்குன்னு கிடையாது இதெல்லாம் தெரியணும் எனவே இப்படியாக சொல்லி அவர் புறப்படுத்தலாம் நீட சிறப்புறத்து இனிமேல் பாருங்க நாவுக்கரசரை பற்றி வராது ஏன் நாவுக்கரசர் இங்க இருக்கிறார் இது என்ன ஆனார் நீங்க நாவுக்கரசர் வரலாறு தான் பாருங்க இனிமே யாரு போட ஞானது வரலாறு நாமக்கரசர் வரலாறு இங்கிருந்து புறப்பட்டவர் சிறப்புறத்து பிள்ளையார் செய்த திருப்பதியும் கேட்டதற்கு திருந்து நாவுக்கரசும் அதற்கு உடன்பாடு செய்து தாமும் அவர் முன்னே எடுந்தருள் அமைந்த போது சிவ இந்த பதியத்தை கேட்டவன் என்ன பண்ணாரா சரி நம்ம ஒண்ணு பயம் இல்லைன்னு சொன்ன உடனே தான் முன்ன போனாராம் ஏன் அரியேன் உடனே வர்றேன் வர்றேன்னு சொல்லிருக்காரு அப்பொழுது அப்பரு புனல் நாட்டில் எடுந்தருடையிருக்கீர் என்று கரகமிலம் குவித்திரஞ்சு தவிர்ப்ப ரொம்ப பாவம் இல்ல இல்ல தாங்கள் இங்க இருக்கட்டும் சோழ நாட்டுல இருக்கட்டும் வணக்கம் மன்னிக்கணும் மன்னிக்கணும் இங்கேயே இருக்கட்டும் என்று கேட்டு இருக்காராம் இவ்வளவு கேட்டுக்கொள்ளத்தான் இருக்க அவர் சென்றார் என்பதையெல்லாம் அச்சமெல்லாம் கிடையாது இனி புறப்பட்டவர் வேதம் வளர்க்கவும் சைவம் வளர்க்குதற்கும் வேதமனத்தர்மணியை மீண்டும் மீண்டும் புக்குனர் இப்ப எங்க இருந்து பேசுனது நாவுக்கரசர் ரெண்டு பேருமா சேர்ந்து வணங்கி அப்படி அந்த கோபுரத்துக்குள்ள வரும்போது சொன்னது இப்ப இது மாதிரி சொன்ன பிறகு சரி நீ இவருக்கு விடை கொடுத்து விட்டு தாம் மீண்டும் திருமறை காட்டு பெருமானை வணங்கி புறப்படுகிறா என்று பாதமுற பணிந்தழுந்து பாடி போற்றி பரசி அருள் பெற்று விடை கொண்டு போந்து மாதவத்து வாகீசர் மராதவண்ணம் வணங்கி அவள் செய்து விடை கொடுத்து வண்ணம் காதலினால் அருமையுற கலந்து நீங்கி கதிர்ச்சி மருந்தணிந்தார் காடிநாதர் இப்ப இனிமேல் பரவாயில்ல இதுல சிவிகளை ஏறி ஏறப்போறாள் ஏ உடன் வரல அதனால அப்படியே அவர்கிட்ட விடைபெற்றுக் கொண்டு அப்படி போன உடனே சுவீக வருது பாண்டி நாடு புறப்படுகிறா அருமையான வரலாறு சொல்லவா திரு சரி நமக்கு எதாவது சவலம் வரும்ல சார் அப்ப திருநாவுக்கரசர் பண்ணி என்ன கூலதான் உடன் வரல என்னதான் அவர் அப்படின்னாரு திருநாவுக்கரசர் அங்கிருப்ப ஒரு கவப்பட்ட அதாவது கட்டுக்கோப்ப அந்த வரலாற்றை சொல்கிறார் ஏன்னா அவர் என்னன்னா இவர் என்னன்னு உங்களுக்கு நம்ம கவலை வரும் இப்படியாக திருமறை காட்டில் நான் நாவுக்கரசர் இருப்பாராக அவ்வளவுதான் ஏன் ஞானசம்பந்தர் வரலாறு அதனால் இவருடன் இவரோடு பொறுப்படுகிறார் இப்ப ஞான சம்பந்தர் திருநாம சிவியின் மீது ஏறி தென்னியின் மேல் பேணும் உள்ளத்து ஒரு நாம தஞ்செழுத்தும் போதி அவர் போதி அந்த பல்லக்கில் ஏறினாராம் பொங்கியடும் திருத்தொண்டர் போற்றெடுப்பா நாட்டுசையும் மங்கள தூரியம் தொடங்கும் மறைமுழங்கம் மறைமுழங்கும் தாரகை மற்றது எல்லாம் அது பாட்டுக்கு அந்த முழங்க மலர் மாறி பொழிந்திரிய மங்கள வாழ்த்து நிசிப்பா அலர்பாச குடங்கள் அணிவிளக்கு தூண் எல்லாம் அங்கங்கிருந்து வரலாம் அறிவுள்ள எதிர்கொண்டாடலாம் தென் திசை கடகான திரு அகத்தியான் பள்ளி எங்கிருந்த திருமறைக்காட்டிலிருந்து அகத்தியான் பள்ளி அங்கிருந்து போய் பாடி அதன் பிறகு அஹ் தொண்டருடன் தொழுதணிந்தார் தோணிபுர தொண்டலார் கண்ணார்ந்த திருந்தார் மகிழ்ந்த கடிக்குளம் திருக்கடிக்குளத்துக்கு போனார் திரு இடும்பாவனம் இங்க எல்லாம் வணங்கி பாடி நேர பாண்டினாடு செல்கிறான் திரு உஷாத்தானம் உஷாத்தானத்துக்கு போறான் அங்கே வணங்கி அது தொண்டரோடு கூட எல்லாம் திரபதியும் வணங்குவார் மேல செல்கிறார் இப்பொழுது மருத நலம் எல்லாம் கடந்து இப்ப பாருங்க இப்ப திருமறை காட்டிலிருந்து இது போறதுக்கு என்ன நெய்தல் என்ன மருத என்ன இதெல்லாம் கடந்து கடந்து போறாருனார் சரிங்களா இப்ப பிபில ஏறன திருமலைக்காட்டுல இருந்து இது வர்றதுக்கு மதுரை இல்லை ரொம்ப போனா அதுவும் இருக்கெல்லாம் இருந்தேன்னு வச்சிருங்க ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் போயிடலாம் ஆனா இப்ப டிபியிலே போகலாம் இதெல்லாம் இருக்குது இப்ப இவ்வளவு ஆனா இத்தனை வசதிகள் மட்டும் நம்முடைய நால்வர் கிடைச்சிருந்தது அடாடாடா கைலாயமே தமிழ்நாடு தான் தமிழ்நாடே என்ன பண்றது ஒரு வசதி காலத்துல ஆனா இவ்வளவு இப்ப கையிலாயம் போயிட்டு வந்தார்னு சொல்றோம் எது மாணசரோவர் போனார் அப்பதான் நெலும் மார்பெல்லாம் தேஞ்சு போயிட்டு பெருமானியும் தருளி இந்த வேண்டாம் என்று சொல்ல இல்லை இல்லை நான் நீங்க இந்த குளத்தில் முழுங்கிறாங்க மானசரோவர் இப்ப அந்த மானசரோவர் அப்ப அவர் போனதுக்கு எவ்வளவோ கடந்து கடந்து கடந்து கடந்துங்கிறார் இன்னைக்கு என்னது நேர டெல்லி பாஸ்புக் காட்டலாம் காட்டிட்டு ஏட்டிங்கன்னா விமானத்துல நேபாளம் அல்லவா ஒன் ஹவர்ல போயிடலாம் நேபாளத்துல ஏட்டிங்கன்னா அஞ்சே நாள் மானசரோவர் போயிடலாம் காப்பா காலையே கீழே வைக்க வேண்டியது இல்ல நல்ல சைனீஸ் அருமையா ஓட்டுறாங்க நால்வர் ஒரு சைனா கார ஓட்டுவார் அருமையா கெடு கெடு அது பாடு போயிடுது அஞ்சா நாள் அங்க தங்கலாம் அப்புறம் ரெண்டு நாள் மேல போனமுன்னா கையில ஆகும் போயிடும் ஆஹ் இவர்கள் புறப்பட்டு சென்றார்தான் எங்க எங்க திருமறை காட்டுல இருந்து மதுரை போறதுக்கு இந்த அளவுக்கு சொல்லுகிறார் அஹ் புனல் குடையும் தையலார் அங்கெல்லாம் இருக்கும்போது பல பதவிகளை எல்லாம் கடந்து சென்றவர் தென்பாண்டி நன்னாடு சென்றார் அறுநூத்தி இருபத்தி அங்க போகும்போது திரு கொடுங்குன்றம் வழிபட்டார் பாண்டி நாட்டு தளத்துல அப்புறம் அங்கிருந்து மீண்டும் மதுள் மதுரைக்கு வந்து விட்டாராம் மதுரை வந்த பிறகு மதுரை இவர் வருகிறார் வருகின்ற பொழுது என்னன்னா ஒரு இலக்கியம்ங்கிற பாங்குல தமிழர்கள் கனா கண்டாராம் இப்ப யார் வந்துகிட்டு இருக்கிற இப்ப யார் வந்துகிட்டு இருக்கிற இந்த மதுரைக்கு வந்துட்டார் நம்முடைய ஞான சம்பந்தர் ஆனா சமணன் கனா காண்டாங்கன்னா இனிமே இந்த பருமண்ணு வர்றத பின்னால வர்றத இலக்கிய பேராசிரியர் கனா மூலம் அறிமுகப்படுத்துவாங்க அல்லது சில அது தோன்ற கூடாதுன்னு தோன்றுன அது விட்டு காட்டுவாங்க அதெல்லாம் அவங்களுடைய உத்தி கம்பர்ல ஆஹ் ரொம்ப அசோகனத்துல வருந்துகிட்டே இருக்கிற ஒரு நாள் இரவு ஆட்சி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அங்க இருக்கிற இத நம்ம ஏதாவது உயிர் போட புயல் இறந்து இல்லாம நினைக்கிற காலம் அப்ப ஒரே ஒரு பெண் விபீஷணம் பொண்ணு திருச்சடின் பெண் அது ஒண்ணுதான் தங்கத்தில் தங்கம் அப்பா மாதிரி அப்பாவுக்கு வந்த பொண்ணு தான் அதனால இந்த அம்மாளுக்கு துணை தீதைக்கு அவ தான் ஒரு திரு திருச்சடை அப்ப சொல்லுகிறாள் நான் ரொம்ப கம்பர் அருமையா செஞ்சுக்குயிலில் கனவு தொண்டல அம்மா உங்களுக்கு தூக்கமே வரலமா அதனால கணா காணலம் எனக்கும் தூக்கம் வல்லம்மா உங்களை பார்த்து பார்த்து பாவம் எங்க அப்பா உங்களை சொல்லிருக்காங்க அதனால உங்களை பார்த்து எனக்கு வருத்தமா இருக்குதுமா ஆனா அது என்னமோ கொஞ்சம் கண்ணை சொருவிச்சுமா ஒரு கணம் அப்பமா ஒரு கணவன பழுதியில பழுதில் நாடு இலங்கையில மட்டுமா கனா கண்டாங்கன்னா அது பொய்க்காதுமா கனா கண்டா பொய்க்காது கனவும் பொய்க்காது என்பதற்காக என்னம்மா கனவுன்னு சொன்னேரம் ஆகும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் எங்க பெரியப்பா அம்மா யாரு பெரியப்பா தாவணம் மகள் இல்ல எங்க பெரியப்பா அம்மா பத்து தலையா அம்மா பத்து தலையிலுமா என்ன தேய்ச்சிக்கிற மாதிரி இருக்குதுமா தேய்ச்சிக்கிட்டுமா அவங்க அவங்க வீட்டுல மற்ற எல்லாம் சுத்த எல்லாருமா தேர்ல ஏறுற மாதிரி இருக்குமா தேர்னமா குதிரையோ யானையோ இல்லமா பேய் வந்து அந்த அந்த தேர் எழுக்கிற மாதிரி போடுமா கழுது ரெண்டு முன்னால போற மாதிரி இருக்குமா எல்லாம் போறதுமா தெக்க நோய்க்கு போதுமா எல்லாம் இலங்கையை விட்டு அப்புறமா திரும்ப வர்றத காணம்மா முக அதனால கவலைப்படாது என்னை பொன்மூடிதோறும் மூடி என்ன தேச்சுக்கிட்டு கண்ட மாதிரி கனவு காணப்படாது என்னை பொன்மூடிதோறும் இழி லா தின் கடுதை பேய் பூண்ட தெரிமேல் அன்னலாவன் அதோட கூடமா எங்க பெரியப்பா எப்பவும் சிவப்பேசிட்டு கட்ட மாட்டாரு அன்னைக்கு கனாவில் சிவப்பேசி கட்டிட்டு போறாருமா அதுவும் தப்பாட எந்த பக்கம் போனாமா கிழக்க இல்லமா நன்னீனன் தென்பூலம் நவையில் கத்தி நாய் தெற்கு நோய்க்கு புறப்பாங்க புறப்பட்டு எங்க பெரியப்பா போகும்போது மக்களும் சுற்றாமும் மற்றோட புக்கண சொந்தார எல்லாம் கூட போற மாதிரி இருக்குமா போந்தது இல்லை போனதை தவிர கனவுல வர்றத பாக்கலாமா அதனால நீ கவலைப்படாதுமா நிச்சயம் ராமர் வருவாருமா நல்லபடி ஆகுமா எஞ்சிய வெள்ளி தெரியல் கால்கள் வளர்த்து ஆமா ராமாயணம் வளர்த்துறாங்க பெருமானும் இலக்கியம் என்று வருகின்ற பொழுது இனி இவர்கள் தான் புறப்பட்டு மதுரையே வருகிறார் இந்த மதுரை வருகின்ற பொழுது அந்த மதுரையில சில இந்த யாரு அந்த அமலர்கள் எல்லாம் கனா காண்றாங்க அந்த இலக்கிய பூக்கு இலக்கிய பூக்கு என்ன கனா விளப்பாருங்க ஆமா பள்ளிகள் மேலும்ள்ளிதல் அசோகின் மேலும் உணவு செய்ளம் கையில் கொல்லு மண்டபங்கள் மேலும் கூகையோடு தம்மில் பூசா திட்ட அழிவு சாற்றும் ஐயா தமண பள்ளிகள் தமிழர்கள் சாப்பிட்ற இடம் என்ன அவங்க உணவருந்துகிற இடம் எல்லாம் என்னன்னு கேட்டா இந்த கூகையின் கோட்டானு அலர் அலர்னு அலருது என்னைக்குமே இந்த கூவை கோட்டா நல்லா அது கூட பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க அதெல்லாம் நீ படிக்காம இருக்க நல்லது ஏன்னா தப்பி தோறி கூவி அதையே கதை ஒரு குரல் கூவுமாயில்லவா உற்றதோர் தாவு நேரும் இந்த கூவை எல்லாம் கொண்டா நம்ம வீட்டுல இருந்து மேல கூட ஒரே ஒரு தடவை மட்டும் கூவிட்டுதுன்னா ஏதோ சம்திங் அங்க நடக்க பஞ்சாணத்துல போட்டிருப்பாங்க அதெல்லாம் படிக்காம இருக்கிறது நல்லது படிச்சுட்டு தங்கடம் வராம இருக்கணும் அல்லவா என்றும் இன்பம் பெறு அப்புறம் பீலியும் தடுக்கும் பாயும் பிடித்த கால்களும் தடுமாறாடி கண்களும் இடமியாடி மேல்வரும் அழிவுக்காக வேறு காரணமும் காணார் மாறுலந்த அறிவு கெட்டு மயங்கினார் அமனர் எல்லாம் கையில எப்பவுமே அவங்க அந்த பீலி கூட்டுறது வச்சிருப்பாங்க ஒரு பாய் வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்துட்டே போகும்போது போது தானா அவ்வளவுதான் அது எதுனாலும் தெரியல என்னடா இப்படி நம்ம எடுத்துட்டு போறோம் திறமையை கொண்டு இப்பொழுது பிற்பகல் பொழுதில் மேலே நம்முடைய சிந்தனை தொடர்கிறது இதற்கெல்லாம் ஏதுவாக இருக்கிற எல்லாம் அல்ல பெருமான வணங்கி இந்த நம்முடைய பன்னீர் தேர்வு முறை வாரவழிபாட்டு எல்லாம் வணங்கி இன்றைய ஏற்றுப்போட்டுதலி செய்கின்ற நம்முடைய அருமையன் ஐயா அவருடைய குடும்பத்தாருக்கெல்லாம் வணக்கம் குறி இப்பொழுது காலையில நாம் என்ன நினைத்தோம் ஞானசம்பந்த பெருமான் மதுரையை நெருங்குகிறார் மதுரை நெருங்குகின்ற பொழுது தமிழர்களுக்கெல்லாம் அந்த தமிழர்களுக்கெல்லாம் கனா ஏற்பட்டது அந்த கனவு ஏற்படுது என்பது பொதுவாக இந்த இலக்கிய மரபுகள்ல சொல்வது ஒன்று பெறாம இவர்களுக்கு என்ன அந்த மாதிரி வருகிறது என்றால் கனவுகள்லாம் தமக்கு வருகிற தீங்கை மே மேற்படுத்து எல்லோடைய வீட்லயும் ஆந்தை கூவை தாத்து இல்லாத பாட்டுக்கு கூவுதான் அவையெல்லாம் ரொம்ப தவறானது தங்களுக்குள்ள கந்திய தம்மில் தாமிய கனண்டழு கலாங்கல் கொள்ள வந்தவாரமர தம்பில் மாறு கொண்டு ஊர் செய்ய தங்களுக்குள்ள ரொம்ப கருத்து வேற்றுமையே இல்லாம இருந்த குடும்பத்துல கூட அக்கம் பக்கத்துல தங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை வருதான் என்ன நம்ம இவ்வளவு நாள் பழங்குள்ள கருத்து வேற்று முறையில் வருது என்று சொன்னா இதை வருகிறது ஒருத்தர் ஒருத்தர் பூசலிட்டுறாங்க அமைதியா இருந்தவர்களுக்கு எல்லாம் கூட திடீர்னு கோபம் வருதான் இவை எல்லாம் பின்னே வருவதை முன்னே சொல்லுகிறதாம் இப்படி இருக்க ஒருவர் குறி எல்லாரும் பேசிக்கொண்டாடலாம் என்ன சொன்னார்னா சீர் மலையா சோக தங்கீடு தேவர் மேலே வேரோடு சாய்ந்து வீட கண்டனம் அவர்களுக்கு இந்த அசோக மரம் அதுல எல்லாம் அருக அந்த மரம் ரொம்ப சிறப்பானது அது அவர் கனவுல காணும்போது காத்துல அடியோடு அப்படியே அந்த மரமான சாய்ந்து கொள்வதா பாத்தாங்களாம் இல்ல அப்படி ஒருத்தருக்கு பேசிக் கொள்வதாங்க ஆமா ஏர் கொழுமு தாமும் எழுந்துகை நாற்றி போக ஊருளோர் ஓடிக்கான கண்டனம் என்றுப்பார் யாரோ வந்து தன்னை விரட்டுவது போல இவரெல்லாம் ஊரை விட்டு ஓடுவது போல இவையெல்லாம் கண்டாருங்களா குண்டிக்கு தகர்த்து பாயும் பிடியோர் குரத்தி ஓட பண்டிதர் பாடி நண்டும் கடிதை மீன் படர்வார்தம் ஒன்று உலகிட்டு புலம்பியோட கண்டனம் அப்படி எல்லாம் ஊர விட்டு ஊர் போறவங்க நடந்து போற மாதிரி கடிதம் மேல ஏறி போற மாதிரிதான் இதெல்லாம் காணாத ஆனா காணக்கூடாத கனவுகள் இவையெல்லாம் கான் தினட்டமாடும் கண்ணுதல் தொண்டர் எல்லாம் மீனவன் முதலி தண்ணில் வெறுவிட கண்டுவோம் இது வரைக்கும் இப்போ ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திருநீர் பூசினவங்கன்னா திருநீர்னா என்னன்னு தெரியாது இளஞ்சமுதாயத்துக்கு இப்ப பார்த்தோம்னா நிறைய சிறுநீர் ரொம்ப அருமையா பல பேர் உதிராகத்தோடு வர முடியாது பார்த்தாங்களாம் மதுரையில இவை எல்லாம் அவர்கள் கண்ட நினைவுகள் மழை விட இளங்கன்று ஓடி வந்தனும் கழகம் தண்ணி ஓ இது ஊற விட்டு ஓடுறாங்களாம் அப்ப யாரையோ ஒரு இளமையான ஒரு பையன் வர இப்படி எல்லாம் என்பது சீக்கிரம் நமக்கு தெரியுது கணவனுடைய பையன் நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியுது இளங்கன்று ஞானசம்பந்த வந்திருக்காரு தெரியுது இப்படி ஆவதன் பாவிகாலி கணாத்திரமடிகள் மார்க்கும் ஏவிய தீங்கு தன்னை உழைப்பது திடமே நிச்சயமோ என்னமே எனக்கு நிச்சயம் தீங்கு வருகிறது என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் பேசிக் கொள்வதாம் அப்புறம் அவ்வகை இவர்கள் எல்லாம் அன்பிலை அன் நிலைமைகளாக சைவனன் வரைவில் வந்த தரவையில் மடமென்சாயல் பைவளர் அறிவியல்கள் பாண்டிமா தேவியார்க்கும் மெய்வகை அமைச்சனார்க்கும் விளங்குனன் மித்தம் மேன்மேல் பாரு இந்த மாதிரி எல்லாருக்கும் தீய கனவுகள் தீய செயல்கள் காணப்படுது ஒரு ரெண்டு ரெண்டு ஆன்மாவுக்கு மட்டும் நல்ல கனவு நல்ல நிமித்தம் எல்லாம் ஏற்படுதான் யாருக்கு ஒரே ஒரு பெண்ணு மங்கே மங்கே கருத்து யார் ஒரே ஒரு ஆடவர் நம்முடைய குளச்சரியார் அவர் ரெண்டு பேருக்கு நல்ல நிமித்தங்கள் எல்லாம் தோன்றுகிறதாம் அளவிலா மகிழ்ச்சி காட்டும் அரும்பெரு நிமித்தம் இது உளமையில் உணரும் காலை உலகளா முய்ய வந்த வளர் உண்டார் வந்தனை வார்த்தை கிளர் குரும் ஓகை வந்தவர் மொழியை கேட்டார் இப்படி எல்லாம் இருக்கின்ற ஆனா இவருக்கு என்னென்ன மாதிரி நன்னிமித்தம்னு சொல்லல ஏன்னா அவர்களுக்கு தீய நிமித்தம் தீய கனவு சொன்னார்கள் நல்ல நிமித்த கண்டார்கள் என்று அதோடு கனவேதான் வந்துட்டு இவர்கள் விளக்கமா சொல்ல வேண்டியது அதை நிறுத்தி அவர்களுக்கு மட்டும் சொன்னார் இதெல்லாம் செயற்குழாருடைய அந்த கைவண்ணம் இப்படி சொல்லி கொண்டே இருக்கும் போதே நம்முடைய மங்கைய அம்மா யாரோ ஒருத்தர் நல்ல இளமையானவர் ாம் நோக்கி நங்கதம் எடுந்தருளோ இந்தோம் என எதிர்கொள்ளும் என்றார் இப்ப யார் எதிர்கொள்வது என்றால் ஆயிரம் இருந்தால் மங்கையற்கரசியார் பெண் அதனால கொலைச்சிறையாரை நீங்க சொன்ன எதிர்கொள்ளுங்கள் என்று சொன்னார் பண்டடம் கொடையினாரை வணங்கி போன்ற அமைச்சனாரும் வெந்தில வெண்டிவேல் அரசனுக்கும் உதியே என விரைந்து பொ மாடவீதி மதுரையின் புறத்து போய் இந்துமன் மறைந்த இப்படியாக நேர போனாராம் போன அம்புய மலரால் போல்வார் ஆலவாய மறந்தார் நம்மை கும்பிட வேண்டும் என்று கொற்றவன் தனக்கும் கூறி தம்பரிசனங்க சூழ தனித்தடை ஒழுந்தென்று நம்பரை வணங்கி தாம் நல்வர வைத்திருந்தார் ரொம்ப அருமை ஆனா மங்கே கரசி யாருக்கு எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது ஆனா நேரடியா எதிர்கொள்ள முடியல ஏன்னா பெண்பாளர் மேல கணவன் அந்த மாதிரி உடன்பாடு இல்லாதவன் அதனால கணவன்லாத்துல உன்னு சொன்னாராம் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம் ஆகவே என்ன தெரியுதுன்னு கேட்டா கணவனார் சமன் சமயம் சார்ந்திருந்தாலும் மனைவியாகியதான் கோவில் வழிபாடு செஞ்சிருக்காங்க வீட்டுல ரொம்ப அருமையான அனுஷ்டானம் மட்டும் சிவபூஜை எல்லாம் வச்சுக்கல ஏன்னா அது கணவனுக்கு விடுங்க ஆனா கோயில் போறத வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு அவரும் அனுமதிச்சிருக்காரு சரி அது நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க ஆமா எனவே இவர் கோவிலுக்கு சென்று வருவதற்காக இவர் பொறுப்பட்டு நேர கோயிலுக்கு போயிட்டார் குளச்சிரையார் நேரே போனார் ரொம்ப எவ்வளவு பாரு கருத்து வேற்றுமையோ இருக்குது ஆனாலும் ஒருவரையோ எதிர்கொள்ளணும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஒருவரை எதிர்கொள்வதற்காக அவர் அனுப்பிச்சிட்டு அமைச்சரை இந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க எங்கே சொக்கநாத கோயில் இப்போ எந்த பாத்து ஆமா திருநிலவு மணிமுத்தின் ஸ்வீகமியா சேவித்து வன் நிலவு தருமதிப்போர் வளரொழிவன் கொண்ட பெருகொழிய திறனேற்ற தொண்டர்புடாம பெரியவர அருள் பெருகானத்தை முதிர்ந்தார் அணைகின்றார் அவர் ரொம்ப அருமையா பல்லக்கில வந்து கொண்டே இருக்கிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அப்படி வருகின்ற பொழுது பானல் வயல் தமிழ்நாடு பனிநாடும் படிபரந்த மானமேலா வள்ளிள் போய் மாய்வதனுக்கு ஆன பெரும் ஆன பெருகு ஒளிபரப்பால் அண்டமெலாம் கொண்டதொரு ஞான மனுவை விளக்கெழுந்து ஒரே நல்ல கடுமையான இருள்ள ஒரு பெரிய விளக்கு வந்தால் எப்படி இருக்கும் அது இங்கே ஒரே சமநீருளாக இடத்துல இந்த விளக்காக இருக்கிற சிவஞான விளக்கு வருகிறதாம் பெருமா என் கோரி பணிமாற முன்னசம்பந்தர் வாழ்க அல்ல அவருடைய பிள்ளையார் வருக ஞானமுண்டார் வருக ஒளி இந்த ஒரிலா இது வரைக்கும் கேட்டதே இல்லை மதுரை மாணகர் அப்படி சொல்லி வர வர அப்பொழுது இப்பரிசனையும் தன்பை பெருமான் எழுந்தள்ளும் பொழுது ஒப்பில் இத்திலப்பன் தனிப்பெரும் காலம் உலகிய ஒளித்தலும் ஓதை பெப்பெரும் பெருமை குலைச்சிறையாரம் செவி நிறை அவ தேக்க அப்பொழுது அறிந்து தளத்தின் மேல் பணிந்தே அலப்பெரும் கழிப்பினரானார் வந்தார் கொலைச்சிறையார் அப்படியே காலில் வந்து விழுந்தார் ஞான திருவடி அப்படி விழுந்தவுடனே அஞ்சலி குவித்த கரங்களும் தலைமேல் தனித்திர கடிசன் தரைவார் அஞ்சலி கண்டதும் திருமதனார் உடன் தவறும் மற்றவர்கடல் எங்கே நிலைந்த ஆர்வம் செல்ல கண்ணில் நிலத்திரை தாழ்ந்து பஞ்சோர் பெருமான் மந்திர தலைவர் பாங்குர அணிந்து முன் பணிந்தார் நிலைமிசை பணிந்த குலைச்சிறையாரை நீடிய பெருந்தவர் தொண்டர் பலர் முன் அணிந்து வணங்கி மற்றவர்தும் படியன் என்று வகை கண்டு மலர்சை புத்தேல் வழிபடு புகழி வைதிக சேகரர் பாதம் குலவியங்கனைந்தார் தென்னவன் அமைச்சர் குலைச்சிறையார் என வந்தார் வந்தவன் அப்படி வணங்கினவர் எழுந்தே இருக்கிறார் அதையே வணங்கியிருக்கார் ஞானது மதம் தெரியாதல்லவா யார்னு கேட்டவொடனே இவருதான் கொலைச்சலையார் அமைச்சர் அப்படின்னு சரி என்று சொல்லிவிட்டு சிறப்புரைச்சல் கேட்டு திருமுகத்தாமரை வளர்ந்து வீர ஒளி புத்தன் சிவகை நின்றிலிருந்து விரைந்து சென்ற விரதவை தனிந்து கரக மலங்கள் பற்றியே எடுப்ப சிவிகையிலிருந்து கீழே இறங்கினவர் அப்படியே கைப்பிடித்து அவரை அப்படியே தன் கைப்பிடித்து அவரை தூக்கினாராம் ஆஹ் கரகம் பற்றியே எடுப்ப கை தொழுதவர் முன்பு முன் நிற்ப வரமிகுதவத்தால் அவரையே நோக்கி வள்ளலார் மதுரவால் கடிப்பார் செம்பியர் பெருமான் குளமகளார்க்கும் திருந்திய சிந்தையீர் உமக்கும் நம்பெருமான் தன் திருவருள் பெருகும் நன்மைதான் வாலிதே என்ன அப்படி இப்படி அப்படி தூக்கி நிறுத்தின உடனே நிக்கிறார் கண்ண தண்ணி தாததாரையா வருது என்ன உங்களுக்கும் மங்கையரசியாருக்கும் எந்தவித ஊறுபாடும் இல்லை எல்லாம் நலமே பெருக அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் யாரு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் செய்தாராம் சொல்லனே உடனே அவர் சொல்லுகிறார் அப்ப பாடினதான் ரொம்ப அருமையான பாடல் சென்ற காலத்தின் படுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றெந்தருள பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடைய இது குளச்செரியாருடைய வாக்கு என்ன ஞானசம்மந்திரம் சுவீகிலிருந்து தன்னை தூக்க தான் நின்று கொண்டு மீண்டும் வணங்கியவாறு சொல்றார் சென்ற காலத்தின் பழுதியிலாத்திரமும் இதுவரைக்கும் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இந்த நாடும் நாங்களும் இருந்த அந்த பழுதியிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இனி ஏனும் இந்த நாடு நன்மை வருவதற்குரிய சிறப்பும் இன்று எழுந்தருளப்பெற்ற பேரிதனால் எத்தைக்கும் திருவருள் உடையோம் சுவாமி உங்களுடைய திருவருளை நாங்கள் இன்று பெற்று எல்லா வகையிலும் நாங்கள் மேன்மையாக பலனை அடைகிறோம் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் ரொம்ப அருமையான சொல்லுது நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நன்றி கட்ட என்ன நன்றி என்ன நன்றி யாருக்கு நன்றி என்றால் இந்த வணங்க தலை வைத்து வார்களவாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து பெருமாள் ஆட்கொள்ளுகிறார் எந்த ஒன்றை எதற்காக கொடுத்தானோ அந்த ஒன்றை அதற்கு பயன்படுத்தலைன்னா நன்றி கட்ட வேணா அப்ப தலை முதல் கால் வரை எதிர்கொடுக்கப்பட்டிருக்கு தலையே நீவனங்காய் கண்களால் கான்மீன்களோ பாயே வாழ்த்துகின்றாய் மூக்கே நீ முரளாய் கைகளால் கைகால் கூப்பி தொடி கால்களால் பயன் எண் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் ஆக்கையால் பயனன் திரு அங்கமாளி பண்ணாரு அப்ப சுவாமியார் அங்கம்னா உறுப்பு திரு அங்கமாலையினர் அது என்ன திரு அங்கம்னா இந்த உறுப்பு ரொம்ப சாதாரண உறுப்பு கேடுகட்டதுதான் இது பெருமானை வணங்க முற்பட்டால் இது அங்க சிறந்த உறுப்பு அப்போ இது வெறு அங்கமாக இருக்கிறது திரு அங்கமாக ஆதல் எப்பொழுதுன்னா பெருமானை நினைகின்ற பொழுது நன்றியோடு இருக்கின்ற பொழுதுதான் பெருமானை நன்றியோடு நினைவாவிட்டால் இந்த அங்கம் வெறு அங்கம் தான் எனவே இப்படி வெறு அங்கமாக இருக்கின்ற ஒன்றை திரு அங்கமாக நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வெண்டி ஒளி திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படித்தனம் என்றார் வணங்கிய நாங்களும் பலன் பெற்றோம் நன்றி உடையவர்களாகவும் ஆடும் என்றாம் இங்களும் தருளும் பெருமை கேட்கருள் எய்தரிய பேரெய்தி மங்க ஏற்கருதி ஆடும் நம்முடைய வாழ்வளும் தருளியது என்றே அங்குநீர் எது சென்று அடிபணி வீரியன் தருள் செய்தார் என தொழுது பாருங்க இப்படியெல்லாம் தங்களை வந்து வரவேற்பதற்கு காரணம் இங்கு இருக்கிற பெருமாட்டியார்தான் என்று மங்கையற்கரசி யாரையும் குறிப்பிட அப்ப மங்கையரசி யார் இந்த இதில் நெறி அவர்தான் என்னை அனுப்பினார் அரசியார் இவர் அமைச்சர் தானே அதனால் அவருடைய அம்மையாருடைய அவருடையும் சொன்னார் உடனே ஆங்கணம் போற்றி அடிபணி மேல் அளவில் புரிதனை தாங்கிய முடியால் தகுவன விளம்பி தலையலி தருளும் அப்பொழுதில் ஓங்குடை சூழும் மதுரை தோன்றுதலும் உயர்தவத் தொண்டரை நோக்கி ஈங்கணம் பெருமான் திரு ஆளவாய் மத்தியம் எனவே ரொம்ப அருமை சொல்லிட்டு இருக்கும்போ போது முன் பழிந்து அடி இணைவணி முன்பென்றெடுத்த கைகளால் காட்டி முருகலர் சோறைகள் சூழ்ந்து மிக பொலி விசும்பு கொடி சூழ் பியன் நடும் கோபுரம் தோன்றும் என்ப நிவாரணம் திரு ஆளவா இது இதோ அங்கே தாங்கள் தன்னுடைய பார்வையில் அப்படி படுகிறதே கோபுரம் அதுதான் திருவாலவாய் அப்படின்னு சொன்னாங்க மங்கையற்கரசி எனத் தொடங்குகின்ற பதிகத்தை பாடினா அப்போ இப்ப மங்கையற்கரசிங்கிற பதியம் எங்கே பாடியது அப்படின்னு கூட்ட இதுவரைக்கும் இருக்கிற எல்லா பதிப்புகளிலும் திருஆளவாய் என்றுதான் இருக்கும் நான் என்ன சொல்றேன் ஆலவாய் ஆனால் செய்களார் இப்படி எடுத்து நெறிப்பட காட்டியிருப்பதுனாலே நம்ம என்ன சொல்லணும் சோழ நாட்டில் இருந்து எழுந்துள்ளி வருகின்ற பிள்ளையார் மதுரையை அணுக அப்பொழுது அந்த கோபுரம் தோன்ற அந்த நிலையில் பாடியது இந்த பாடல் என்னதுன்னா சரியான இடம் கொடுத்து ஈஆர்சின்னு ஒண்ணு உருந்தது நமக்கு எல்லாம் ஏறத்தாலும் ஒரு பதினைந்து இருபது இல்லை இல்ல முப்பது ஆண்டுகளுக்கு முன்ன படிச்சவங்க எல்லாம் ஈஆர்சி எழுதிருக்கோம் ஈஆர்சின்னா இடங்குறி விளக்குன்னு அர்த்தம் ஒரு ஒரு ஆறு வினா ஏழு வினா கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு நாலு வினாவாவது எழுதணும் என்ன எழுதணும்னு கேட்டா இந்த கூற்று யார் எப்பொழுது சொல்லப்பட்டது அறிவு வளர்ந்துடும் அறிவு வளர்ந்தா நாடு வளர்ந்துரும் அது குற்றச்சோரா ஆகி என்னமோ இனிமே இதெல்லாம் ஆண்டவன் தான் காக்கணுமே தவிர நம்மளாம் செய்ய முடியாது ஆனா ஒண்ணு நல்ல பெரிய ரொம்ப அருமையாக அந்த மாதிரி அமைந்திருக்கும் இடையே இடஞ்சூட்டி விளக்கம் காய்சி எண்ணெய வாங்கி முடிவுடலாம் சீர்ந்து போச்சு முருகா முருகா இப்படிதான் அதனால இப்ப மங்கையர் கரைச்சின்னு அருமையான பாட்டு இவங்க எல்லாம் பாருமையா இருக்கும் அந்த பாடல் எங்கேயே பாடியது என்று கேட்டால் ஆளவாய் என்றுதான் திருமுறைகளில் இருக்கும் ஆனால் நம்ம எப்படி சொல்லணும் மதுரையை அணுகிய பொழுது அந்த திருக்கோபுரம் தோன்ற அதை கண்ட அந்த குழந்தை இது எது என்று கேட்க இதுதான் ஆளவாய் என்ற பொழுதில் அப்பொழுது பாடியது அப்படின்னு சொல்லும்போது பாங்கரசி பலவர்கோன் பாவை பரிவளை கை மடமாணி பங்கையச் செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கடல் ஊருவன் பொங்கடல் ஒருவன் என்று சொல்வாங்க பொங்கடல் ஒருவன் என அடல்ன நெருப்பு நெருப்பு போன்ற வடிவினை உடையவன் செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருவாசகம் அப்ப அவனுடைய நிறம் என்ன நெருப்பின் நிறம் போல சுகச்சுவே நிற்பாரான் பொங்கலல் யாருக்கு தலைவன் பூதநாயகன் பூதம் உயிர்கள் எல்லா உயிரளுக்கும் தலைவன் நால்வேதமும் போருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னோடும் நாமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே அருமையான இது பாடியது பையன் கேட்டான்னா கேட்கணு பையன் நல்ல அழகா கேட்டாங்க என் காலம்லாம் அருமையான காலம் தான் ஐயா இந்த பாடல் இந்த மாதிரி மதுரையை அணுகும் பொழுதுதான் பாடியதுன்னு சேர்க்கிடா எப்படி சொல்ல முடியும் கேட்கணும் தம்பி ஆளவாய் ஆவதும் இதுவேன்னு சொல்றாருல்ல இந்த இது அந்த அந்த தொர்தாவிற்கு சைக்கிளாருக்கு பின்னால் ஒரு பெரிய தரவுகோல் தெரவுகோல் இதுவேங்கிற அப்ப இதுங்கும் எப்படி இருக்கணும் தனக்கு முன்னால் அந்த அந்த ஆலவாய் இருக்கணும் தான் பின்னால் அப்படி போயிட்டு இருக்கணும் ஓ இந்த இதுவோ என்று சொல்லணும் அதனால் தான் திரு ஆளவாயை நோக்கியவாறு பாடியதுன்னு சொல்லுகிறோம் திருமணிலேயே அந்த தொடர் இருக்கு இதுவேங்கிற ஒரு அருமையான இந்த இடங்குடி விளக்குவதற்கு ஏதுவாயிற்று இவரும் பாடுவதற்கு ஏதுவாய்த்து அதனால் இப்படிப்பட்ட அருமையான திருப்பாடலை அருடியவாறு உள்ளே செல்கிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என் திசை பரவும் ஆலவாயாவது இதிலே என்று இருவரது பணியும் கொண்டமை சிறப்பி தருண்பதிகம் பாடினார் குவலையும் போற்ற அதுல ரொம்ப அருமையான பதவி அந்த பதிவு ஒரு பாட பாடல்ல இருவரையும் ரொம்ப அருமையான பாடல் தான் யார் மங்கேற்கரசியார் யார் குலைச்சிறையார் இந்த அஞ்சு பாட்ட படிச்சாலே விளங்க அது போன்ற அருமையான பதியத்தை பாடியவாறு கொண்டே சென்றவர் பாடிய பதியம் பரவியே வந்து பண்புடை அடியவரோடும் தேடு மாறையனு கரியவர் முயற்சி திருவாலவாய் மறுங்கணிந்து நீடுயிர் செல்வ கோபுரம் இறங்கி நிறைவெறு விருப்புடன் போக்கு மாறுசூர் கோயில் மந்திரி யாருடன் புகுந்தார் இப்ப இதோ கோயில் இதுவே என்று சொல்லிக் கொண்டே வந்தவர் இந்த கோயிலுக்குள்ளே நுழைந்தார் நுழைந்து தானும் அங்கே அந்த செல்ல உள்ள பெருமான வணங்குகிறார்கள் இப்ப நாமெல்லாம் எல்லாரும் மதுரைக்கு போனோம் போயிருக்கவங்கதான் நாம யாரோட போயிடும் நம்முடைய ஞானசம்மந்தர் குலச்செலை யாரும் அடிவரும் முன் செல்ல பின்னாலே நம்முடைய பன்னீர் திருமண மன்றம் செலுகிறது சென்று அப்படியே ஆளவாயித்துள்ளே பெருமானி நோக்குவோம் நமக்கு முன்னே செல்கிற ஞானசம்பந்த பெருமான் ஆடு மங்கணர் ஆளவாய் மந்தரி காலகண்டரை கண்களில் பயன் பெற கண்டு நீள வந்தில் பணிதழ் சிலையால் மீளவும் பலமுறை நிலமுறை விழுந்தடுவ இதோ சொக்கநாதர் பெருமான் அருமையாக இருக்கும் திருமேனி முதல்ல போன உடனே சொக்கநாதரை வணங்க அப்ப இப்ப நம்ம எங்க பாத்துட்டு போயிடுறோம் நேரம் அம்மா கோயில் போய் அம்மாவோடய வந்துடுறோம் அதனால சொக்கநாதரை பாக்குறதுங்கிறது சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் இங்க கூட்டம் இருக்கும் சொக்கநாதரை கூட்டில தாயும் தனியே ஆனால் சொக்கநாதரை வணங்கினார் என்பதை மறந்து விடக் கூடாது அதனால சொக்கநாதரை அருமையாக வணங்கினார வணங்கி அங்கம் எட்டினும் ஐந்தினும் அளவின்றி வணங்கி பொங்கு காதலின் மெய்மை எப்பளவும் பொடியும் நே செங்கன் நீர் தரும் அறிவியும் தேர்தலுமேனி எங்குமாகி நின்று ஏற்றினார் புகழியலைவர் அப்பொழுதுதான் நீளமாமிடற்று ஆளவாயிலான் பலதாயினார் ஞாலமாள் வரீ என்ற அருமையான பாடலை அந்த இருக்கு குரலை பாடினாராம்